நற்றினம் என்ன சொல்ல வந்திருக்கேன் என்ன நிஷா பெண்ணு வீட்டுக்குள்ளே அக்கா நீங்க என்ன சொல்றீங்களா எழுதிட்டு என்ன பண்றேன் இது செய்யாத செய்யின் சொல்லி இந்த சత్తుகளை எல்லாம் புறி வைக்க போறேன் குட் गर्ल வகரேன் ஆனா 나 பாடி பேசிட்டு இருக்கேன் அக்கா பேசுறானே நீ தூங்கிட கூடாது தூங்க மாட்டேன் நான் தூง நான் நீ எழுப்பி விடுங்க ஆமடி அம்மா நீ தூงனா நான் எழுப்பி விடுறது உன் வேலை என் வேலடா சரியா யா வேல இல்ல அக்கா எழுப்புறது ஊங்க வேல சரிடி அம்மா ஏன் வேலடா நான் எழுப்பி விடுறே நீ வகர் first வகாரே நம்ம கிளஞ்சி போலாமா போலா நீர்களே பனிவரகு பனிவரகு வந்து ஆசியா கண்டத்திலே பத்தாயிரம் வருஷங்கள் அமெரிக்காலே அஞ்சாயிரம் வருஷங்கள்ல இருந்திருக்கு இதுக்கு வந்து இங்கிலீஷ்லேட் அப்புறம் தெலுங்குக்காரங்க பரகலு பருகு ஒவ்வொருத்தங்க ஒரு மாதிரி சொல்லி கடைசியில பனிவரகுந்தது இதுல வந்து ஏராளமான சத்துக்கள் இருக்கு அது நான் பார்த்துல விட்டமின் B, C, இருக்கும் பொட்டாசியம் மெக்னீசியம் துத்தநாகம் லெசிப்பின் அப்புறம் வந்து டயாமின் நியோசின் ஹிப்போகுளோவின் போலிக் ஆசிட் கால்சியம் இரும்பு சத்து எல்லாமே இதுல இருக்கும் நிறையவே இருக்கும் கொழும்பு ரொம்ப கம்மியா இருக்கும் இதுல பனிவர்கள் இப்போ வந்து இது யாரும் எல்லாம் சாப்பிடலாம்னா ஃபர்ஸ்ட் வந்து நரம்பு வீக்னஸ் இருக்கும் நரம்பு வயசாக எல்லாருக்கும் நரம்பு தளர்ச்சி வரும் நரம்பு சோறு வரும் நரம்பு நரம்புல வந்து எல்லாம் சோர்ந்து போயிடும் அந்த மாதிரி உள்ளவங்க என்னன்னா லெசிப்பின் என்ற ஒரு சத்து இருக்கும் அது நரம்பு தளர்ச்சிக்கு ரொம்ப நல்லது பிளஸ் சிரம சுருக்க விடாம தடக்கக்கூடிய சக்தி இந்த லெசிப்பின் என்ற சத்துல இருக்கும் அது பனிவரவுல அதிகமா இருக்கும் தினசரி ஒன்று பனிவரவு எடுத்துக்கலாம் அதே மாதிரி கோலின் என்ற சத்து சொல்லியிருக்கேன் இல்லைங்களா அது என்னன்னா நம்ம வந்து மூளை வளர்ச்சி இப்ப மூளை கோளாறுகள் மூளை வளர்ச்சி வளர்ச்சி இது எல்லாம் சரி பண்ணக்கூடிய சத்து இது கோலின் என்ற சத்து அதனால நம்ம தினசரி உணவுல கண்டிப்பா எடுத்துக்கலாம் எஸ்பெஷலி பிரெக்னன்சி லேடி கன்சிவா இருக்கும்போது எடுத்து சாப்பிட்டாங்கன்னா குழந்தைக்கு வளர குழந்தைக்கு நல்லா மைண்ட் ஃபிரெஷ் நல்ல மைண்ட் சுறுசுறுப்பா வளரும் வயிற்றுக்குள்ள குளரை குழந்தை சாரி வயிற்றுக்குள்ள வளரக்கூடிய குழந்தை நல்ல சுறுசுறுப்பா வளரும் அதனால பிரெக்னென்சி லேடிஸ் குழந்தை பெற்றவங்க எல்லாம் சாப்பிட்டுக்கலாம் அது மாதிரி துத்தனாக ஒரு சக்தி இருக்குன்னு சொல்லிருக்கேன் அது இதுக்குனா நோய் எதிர்ப்பு சக்தி உரவிடாமல் திறக்கக்கூடிய ஒரு சத்து நமக்கு எந்த வியாதி வந்தாலும் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அந்த சத்துலேயே பனிவரகுல அதிகமா இருக்கு அதனால நம்ம வந்து தினசரி உணவுல கண்டிப்பா பனிவரங்க எடுத்துக்கணும் இப்ப பாத்தீங்கன்னா உடம்பு பெரிய ஆபரேஷன் ஆயிருக்கோ குழந்தை பத்தி சிசனையும் பண்ணிருப்பாங்க அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு கஞ்சியாகவோ இட்லி போடும்போது இட்லிலேயோ இதுலயோ வந்து செஞ்சு கொடுத்தோம்னா அவங்களுக்கு உடம்புல உள்ள காயங்கள் புண்ணுகள் எல்லாமே சீக்கிரமா ஆறி போயிடும் சுகருக்கு வந்து பாவக்காய் சொல்லுவாங்க ராகி சாப்பிடுற அதுக்கு அடுத்தபடியா வந்து பனிவரகுங்க ஏன்னு கேக்குறீங்களா பனிவரகுல அதிகமா சுகர் கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கு கொலஸ்ட்ரால் ரொம்ப குறைவா இருக்கு சுகர் பேஷன்ட்ஸ் வந்து இது தினசரி உணவு சாப்பிட்டாங்கன்னா இன்சுலின் எல்லாம் போட்டுக்க வேண்டியது இல்ல மாத்திரை அளவு குடிச்சிக்கலாம் அதெல்லாம் இருக்கும் அது இல்லாம இதுல கொலஸ்ட்ரால் ரொம்ப கம்மியா இருக்கும் நிறைய பேருக்கு வந்து அரிசி பருப்பு சாப்பிட்றதுனால ஒரு சிலருக்கு வந்து புளிச்சயப்பம் வரும் அசிடிட்டி ப்ராப்ளம் வரும் இந்த பனிவரகுல கொலஸ்ட்ரால் ரொம்ப வராது அதனால நம்ம வந்து தினசரி உணவுல இந்த பனிவரகு சாப்பிட்டுக்கலாம் நம்ம முன்னோர்கள் எல்லாம் எவ்வளவு ஆரோக்கியமா இருந்தாங்க இந்த பனிவரகு சாப்பிட்டுட்டு எந்த வியதியும் இல்ல அதனால நல்லா இருந்தாங்க இல்லீங்களா அதனாலதான் நாமளும் இனிமே சாப்பிட்டுக்கலாம் நிஷா நிஷா என்ன பாட்டிங்கோ பாட்டி நான் சாரி பாட்டி அந்த குழந்தைய கொஞ்சம் எழுப்புங்களே நான் வந்து பனிவரகுடை செஞ்சிருக்கேன் இன்னைக்கு அதனால குழந்தைக்கு ரெண்டு கொடுக்கலாம் நீங்களும் எழுப்புங்க நிஷா, அப்பா இப்படைய சூப்பரா இருக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு உணவு முறையில சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம ஆரோக்கியமா இருக்கலாம் அதே மாதிரி மதிய உணவுகள்ல ஒரு ரசம் சாதம் அந்த ஒயிட் ரைஸ் எடுத்துக்கிட்டு இந்த ஒரு நாள் பனிவரகு கம்பு அப்புறம் வந்து குதிரைவாளி நல்லா இருக்காடே ரொம்ப நல்லா இருக்காது என்ன கேட்டியா தூமியா பாதி எழுதிருக்கேக்காட்டு நீர்களே நான் பாருங்க எனக்கு எழுவத்தி அஞ்சு வயசு பனிவரகு சாப்பிட்ட நான் எப்படி இருக்கிறேன் நீங்களும் என்மாதிரி இருக்கணும்னா தினசரி உணவுல பனிவரகு எடுத்துக்கோங்க நன்றி